வணக்கம் பனிரண்டு ஜூன் 2020. இருபது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையில் இருந்து டி நாராயணதாஸ் முதலில் நேற்றைய கேள்விகளுக்கான ஒன்று தலையாறு அருவி தமிழகத்தில் உள்ள மிக உயரமான அருவியாகும் இரண்டு டென்ட்ராலஜி என்பது மரங்கள் தொடர்பான படிப்பாகும் மூன்று ஹைட்ரஜன் நீரில் கரையாத வாயு இனி இன்றைய கேள்விகள் ஒன்று மானவர்களுக்கு இரண்டு கைகளாலும் எழுத பயிற்சி அளிக்கும் நாடு எது இரண்டு இந்தியாவில் முதலில் பத்மஸ்ரீ விருதை பெற்றவர் யார் மூன்று நதிகள் இல்லாத நாடு எது நன்றி மீண்டும் சந்திப்போம்